வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோனி மகாபாரதம் என்னும் பெரும் செல்வத்தை நமக்கு கொடுத்த வேதவியாசருக்கு நம் வணக்கங்கள் உரிசாகுக வியாசர் தன் அருளாலே பிறந்த விதுரனை கொண்டு திருத்தராஷ்டிரனுக்கு தர்மத்தை எல்லாம் எடுத்துரைக்கிறார் அதுவே விதுரநீதி என்று கொண்டாடப்படுகிறது பிரஜாகர பருவத்தில் வித நீதி உள்ளது அதில் ஆறு பண்டிதன் என்ன அடையாளங்கள் சொல்லி வரும்போது நாம் கடந்த நாள் சந்தித்த போது ஒரு ஸ்லோகத்தின் பாதி அடையாளங்களை பார்த்திருந்தோம் பார்ப்போம் பிரவிற்த்த வாக்கு சித்திரக ஊகவான் பிரதிபானவான் சண்டித உச்சிய பேச்சு தடையற்றிருக்கிறதோ அவன் பிரிதன் ஒருத்தர் மெத்த படித்தவராக இருக்கிறார் ஆனால் அதோடு போராது நம்மை இருந்தால்தான் தான் எந்த வழி சிறந்த வழி என் புத்தகங்களை நூல்களை படித்து தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த வழியை மற்ற பேருக்கு உபதேசிக்க வேண்டுமே இப்போ ஒருத்தர் நன்கு சாஸ்திரங்களை கற்றிருக்கிறார் ஆனா கற்றவர் தான் மட்டும் கடைப்பிடித்தால் அவர் மோட்சத்தை அடைந்து விடுவார் ஆனா அதனால மற்ற பேருக்கு பயன் கிடைக்காது ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் நாவுடையாய் என்ன சாதிக்கிறார் நாவுடையாய் என்னால் பேச்சு வன்மை படைத்தவள் ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்தால் அவர் சாஸ்திரத்தை நன்கு கற்க வேண்டும் கற்றபடி அதற்கு தக்கா போலே நிற்க வேண்டும் அதோடு இல்லாமல் நல்ல பேச்சு சாமர்த்தியத்தோட அதை தன் சிஷர்களுக்கு எடுத்து வேண்டும் பேச ஆரம்பிக்கிறச்சே நமக்கு எதவனா பேசுடலாம்னு தோணும் அந்தகுடாயத்தே பகிர்வக்தும் சக்தியே உள்ளுக்குள்ள குடுகுடுகுடுன்னு ஓடும் ஆனா வெளியில சொல்லணும்னு வரச்சி திணறி போய்டும் அப்படி இருந்தால் ஆச்சார்தன் அறிந்து வைத்திருப்பதை மற்ற உபதேசிக்க முடியாமலே போய்டும் வாக்மி ஸ்ரீமான் என்ன ராமனுக்கோர் பட்ட பெயர் உண்டு வால்மீகி பகவான் ராமனை கொண்டாடுறார் பேச்சுனா ராமன் பேச்சு தான் பூர்வ பாஷீஷ ராகவகா யார் பேசறதுக்கு முன்னாடி தன்னுடையது என்னதுன்னு எடுத்துரைப்பார் பிரியமாக எடுத்துரைப்பார் கட்டுவாக கடூரமாக பேசவே மாட்டார் ரொம்ப மயிலரகால தடவராப்பலதான் பேசுவார் அடுத்தது இன்னொருத்தன் பேச ஆரம்பவே மாட்டார் அவர்கள் பேச்சத்தனைக்கு காத்திருப்பார் அதுக்கப்புறம் இது எது நீர் பேசுனதுல தப்பு இருக்கு இது எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஐயத்தை தீர்க்க வேணும்னு மறுபடியும் இரண்டாவது சான்ஸ் கொடுப்பார் திரும்ப எதிராளி பேசுற வரைக்கும் காத்திருப்பார் அவர் சமாதானம் ஆனாத்தான் மேற்கொண்டு தன் பேச்சையே தொடார் இது பேச்சுக்கு இருக்கிற தனி சாமர்த்தியம் சட்டென்று உறக்க பேசுறாளோ இல்ல ரொம்ப குதித்து ஆடி பாடி பேசுறாள்னு சொன்னால் அப்ப உள்ளுக்குள்ள விஷயம் குறைச்சலா இருக்கு மூடி மறைச்சுக்க பார்த்துக்கிறான்னு அர்த்தம் நல்லா ஆழ்ந்த புலமை இருப்பவன் ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடியவன் சத்தம் போட மாட்டார் நிதானமா தான் பேசுவார் யாரையும் எதிர்த்தெடுத்து பேசவே மாட்டார் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறா போலே தான் பேசுவார் வாஜ்மி ஸ்ரீமான் அந்த அளவுக்கு ராமனுக்கு பேச்சுவன்மை அந்த ராமனே இன்னும் கொண்டாடுறார் எந்த வாக்கு தடைப்படாத வாக்கு என்னால் விரிஞ்சனோ விடவலானோ கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோற்றுகிறதே ஹனுமான் ஆஞ்சநேயர் சுவாமியை மட்டும்தான் ராமன் கொண்டாடி இருக்கார் அப்ப ராமனிடத்திலே பட்டமும் பதவியும் பெற்றவர் தான் ஹனுமான் சீட்டையே தேடி கொடுத்து ராமனாலே அணைத்துக் கொள்ளப்பட்டவர் ஆஞ்சநேயர் அவரை கொண்டாடுறார் நானுர்வேத விநீத நாயுஜுர்வேத தாரிண நாசாமவேத वेद சத்யமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரத்தானேன கிஞ்சித் அபசப்திதம் லக்ஷ்மணா இந்த ஹனுமான் பேசறத நான் கேட்டுருக்கேன் பத்து நிமிஷம் பேசினாலும் ஒரு சொற்குற்றம் ஒரு பொருள் குற்றம் தவறான பிரயோகம் ஒண்ணுமே இல்லையே என்ன பேசுறார் என்ன பேசுறார் என் ராமனே ஆஞ்சநேயரை கொண்டாடுட்டார் அவர் பேச்ச கேட்டு மயங்கிட்டான் சீத தோக்கு தூக்கு போட்டுக்கிறதுல காப்பாற்றப்பட்டார் அவர் பேச்ச கேட்டு மயங்கிட்டான் பரதன் ராமன் வரலையனுக்கு நெருப்பலகுடிக்கு போனாரோ இல்லையோ அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டான் அப்ப அவருடைய வாக்குனால எவ்வளவு லாபம் பத்தில ராமன் பேசுறதே அழகு அத காட்டில ஹனுமான் பேசினா ஆச்சாரியனே பேசுகிறா போல அந்த நாவன்மை இருப்பவன் பண்டிதன் ஆனா விஷயமே தெரியாத வெறும் பேச்சு மட்டும் பேசுறா பாருங்க இல்லாதெல்லாம் இருக்குன்னு ஆக்கிடுவேன் இருக்கிறதெல்லாம் இல்லையா கிடுவேன் விஷயமே தெரியாது அடிச்சு பேசினா பண்டித்தன் உதாரணங்கள் வெவ்வேற விதத்தில் விளக்குகிறார் ஆழ்வார்களுடைய அனைத்து பாசரங்கள் கம்ப நாடருடைய கம்பராமாயணம் ஆச்சாரியர்களுடைய ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் சித்திர கதா வெவ்வேற விதத்தில் விசித்திரமான முறையில் எடுத்துரைக்க கூடிய பாங்கு அதுதான் இரண்டாவது பெருமை சொன்னார் அடுத்து ஊகவான் தர்க்க தன்னுடைய வாதத்தை திறம்பட எடுத்து சொல்லி இது சரி என்ன நிரூபிக்கக்கூடிய சாமர்த்தியம் இதுக்காகத்தான் கடந்த நாள் சந்திக்கிறச்சே யமுனைத்துறைவரும் ஆக்கி ஆழ்வாரும் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரிவித்தேன் அதிலே யமுனைத் துறைவர் மூணு விஷயம் சொன்னார் தொன்மாதான வந்தியா ராஜா சாரவகோமஹா ராஜபத்னி பதிவிரதா இந்த மூணையும் இப்ப எதிர்த்து சொல்லி ஆகணும் உன் தாய் மலடி அல்லல் என் தாய் மலடி பெற்றவர் சொல்லுட்டார் தான் மலடிதான் அடுத்து ராஜா சார்வகோமஹா ராஜா குற்றம் அச்சவனா உள்ளவர் ஏனெனில் ராஜா பிரஜைகளுடைய குற்றத்தை சுமக்கிறார் ராஜபத்னி பதிவிரதா அரசகுமாரி அதாவது ராணி ஏன்முனைவரை பத்தியும் பேசி பண்டையம் வேற கட்டி இத்தனை கணவனோட சண்டை போட்டுருக்கான் அப்புறம் எப்படி பதிவிரத்தான்னு சொல்ல முடியும் மனத்தளவில் பேச்சளவில் குற்றம் புரிந்தாள் அல்லவா என்று யமுனை சொன்னார் ஜெயித்தே விட்டார் இது தர்க்கத்தில் இருக்கிற பெருமை இதே போலத்தான் ராமனும் சரி என்ன இவரே ராமனிடத்திலேயே பிறந்து அதாவது ராமன் அனுகிரகத்தாலேயே வளர்ந்து ராமனுக்கே சேஷனாக இருந்தவர் ராமசேஷன் ஆச்சரியமான ஒரு திருநாமம் பெரியோர்கள் ஆனந்தமாக சூட்டி உள்ளார்கள் அதன்படி பார்த்தா ராமானுகிரகா ஆளவந்தா இருக்கு ராமனே எப்படி பேசியிருக்கார் விபீஷணம் சரணம்னு வந்து நின்றான் சுக்ரீவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறான் சுக்ரீவன் மனசையும் புண்படுத்திட கூடாது அவனை சமாதானப்படுத்தணும் ஒத்துக்க வைக்கணும் விபீஷணனையும் கைவிட்டு கூடாது ஏன்னா சரணம்னு வந்தவனை விட வழக்கமேக்குலத்தவர்களுக்கே கிடையாது இங்கேயும் பார்த்தார் இங்கையும் பார்த்தார் எவ்வளவு ஒரு பாலமாட்ட இருந்து ராமன் எடுத்து சொல்றாரு தெரியுமா தன்னுடைய வாதங்களை எடுத்துரைக்கிறானி ராமன் சுக்ரீவன் மறுத்தான் இவன் எப்ப கூட பிறந்த அண்ணனையே விட்டுட்டு வந்துட்டானோ நம்மளை மட்டும் விட்டுடமாட்டான் என்ன நிச்சயம் ராமன் பதில் சொல்லி ஆகணு அண்ணனை விட்டுட்டு வந்தது அது ரொம்ப குரூசியல் ஜங்ஷர் அப்பவே விட்டுட்டு வந்திருக்கலாமா விட்டுட்டு வந்தார் ராமன் பதில் சொல்றார் இருக்கட்டே சுகிரிபா நீ என்ன சொல்றேன் நாட்டை எதிர்பார்த்து அண்ணனை கொன்று தனக்கு பட்டாபிஷேகம் ஆகணுங்கிறதுக்காக சந்தர்ப்பவாதியாக அண்ணனை விட்டு விட்டு வந்தான் என்று தானே நீ கூறுகிறாய் ஒத்துக்கிறேன் உண்மை அதுவல்ல இருந்தாலும் உன் பேச்சுக்காக நான் ஒத்துக்கிறேன் இப்படி பாரு அவனுக்கு என்ன இப்ப நாடு வேணும் நாடு வேணும்னா நான் தான் அப்ப நான் ஜெயிச்சு கொடுத்தாகணும் ஜெயிச்சு கொடுத்தா அவனுக்கு நாடு கிடைக்கும் இப்ப விபீஷணனுக்கு நாடு கிடைச்சி என்ன அர்த்தம் நான் ஜெயிச்சூட்டேன் அர்த்தம் நான் ஜெயிச்சுட்டா சீதை கடைச்சுட்டால் அர்த்தம் சீதை எனக்கு கிடைத்த விற்பாடு விபீஷணன் என்னோடு இருந்தாலும் என்னோடு இல்லாமல் போனாலென் நீ சொல்ற விதத்துக்கே நான் வரேன் சுக்ரிவா இவனுடைய உதவி நமக்கு தேவை உதவியை கொள்ளுவோம் நம்ம உதவி அவனுக்கு தேவை நமக்கு சீத கிடைக்கணும் அவனுக்கு நாடு கிடைக்கணும் கிடைச்ச வரைக்கும் அவன் போக வேணும் கிடைச்ச விற்பாடு அவனே வேண்டாமே சீத்த தான் அவன் கிடைச்சிட்டாள் விபீஷன் போறது இல்லையே அவன் பரமராம பக்தன் அது ராமனுக்கு தெரியும் இருந்தாலும் ஒருத்தர் வாதம்னு பண்றா அதுக்கு பிரதிவாதம் பண்ண வேண்டாமா அதற்காக இப்படி எதிர்த்துரைத்தார் இன்னொன்னு சொல்றார் அண்ணனை கொண்டு தம்பி ராஜ்ய தடையணும்னு ஆசைப்படுறார் அதனால அவனை ஏத்துக்க கூடாது அவனுக்கு நல்லெண்ணம் இல்லை என்ன சுக்ரீவன் சொன்னார் ராமன் பதில் சொல்றார் அப்படிங்கிறதுக்காக நான் விபீஷணனை கைவிட்டுடணும்னா சுக்ரீவா நீயும் அண்ணனை கொன்னு நாடுவானுதான் எங்கிட்ட வந்தேன் அப்ப ஒன்னா முதல்ல கைவிட்டிருக்கணும் ஆக எப்ப நான் ஒன்ன கைவிடலையோ அப்ப விபீஷணனையும் கைவிட முடியாது சட்டை அவனுக்கு புதனிச்சு விட்டார் இதைத்தான் தர்க்க சாமர்த்தியம் ஆனா உயர்ந்ததுக்கு பேச்சுவன் தான் பேச்சுவன் நல்லவர்களிடத்துல பேச்சுவன்மையும் தர்க்கத்தில் திறமையும் இருந்தால் நாடு நன்மை அடையும் ஆனா இது தீயவர்களிடத்துல போடுச்சுன்னா நாட்டுக்கும் சமுதாய மக்களுக்கும் தீமை தான் ஏற்படும் அப்ப அந்த வன்மையை சொன்னார் ஊகவான் அடுத்து பிரதிபானவான் பிரதிபானவான் கற்பனை திறன் மிக்கவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது ரொம்ப நன்னா உவமானம் சொல்லணும் கற்பனையாலே கேட்கிறவாள் அப்படியே மயங்கி போய் கதையை நல்லா மனசுல தேக்கிக்க வைக்கணும் உபன்யாசம் சொல்றோம் பாருந்தோம் என்ன தெரியுமா பால பாடம் கத்துக் கொடுப்பா ஒரு வரி அப்படியே இருக்குன்னா வெறும படிச்சபடி சுருடாதே அதுக்கு அப்படியே கொஞ்சம் சுத்தி சுத்தி அலங்காரம் பண்ணணும் நல்லா அதுக்கு ஆபரணங்களை பூட்டி புட்டாடைய புனைவித்து எப்படி ராமன் வந்தார் எப்படி சீதனுனா சீத்தையை காணும் ராவணன் சூக்கின்னு போயிட்டார் அழரா ராமன் வாஸ்தவன்தான் ஆனா அதுக்கு தகுந்தா போல சொல்லி அந்த சந்தர்ப்பம் எடுபடாமலே போடும் நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் அறியும் செந்திய தழுவி அச்சுதன் மெய்வே வாழ் என்ன சாதிக்கிறார் ஆழ்வாருக்கு பெண் தன்மை நாயிகா பாவம் தன்னை சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகம் தான் வருது நாயக்கி நாயகனை விட்டு பிரிந்திருக்கிறாள் காதலி காதலனுடைய ஞாபகத்தில் துடிக்கிறாள் அத போலத்தான் இப்ப நம்மாழ்வார் அரியும் செந்திய தழுவி நெருப்ப போய் நன்னா கட்டிக்கிறார் அச்சுதன் என் பெருமாளுடைய திருமையனி தக தகான்னு இப்படித்தான் இருக்கும் அத போலத்தான் நெருப்பும் இருக்கு நெருப்பு சுடும்னே ஒரு தெரியல ஆனா கண்ணனையே மனசுல இருக்கார் அங்க போய் கட்டிக்கிறார் கோமலவான் கண்ணை பொல்கி கோவிந்தன் வெண்ணும் ஒரு கண்ணுக்குட்டி நின்று இருக்கு அதை போய் கட்டிக்கிறார் நம்ம கண்ணன் மேய்ச்ச கண்ணுக்குட்டி தாங்குற கண்ணன் எப்ப இருந்தார் நம்மாழ்வார் எப்ப இருந்திருக்கார் அந்த கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டியா ஆனா அந்த கண்ணன் அவ்வளவு காதல் அரியும் செந்தி எட்டி அச்சுதன் என்று மெய்வேவாள் மண்ணை இருந்து வாமனன் மண்ணுக்கு தம் வீட்டு பக்கத்துல இருக்கிற மண்ணால் அலையிறார் மண் அலைஞ்சுட்டு அன்னைக்கு வாமனமூர்த்தி அளந்த மண் இது திருவிக்கிரமன் அளந்த மண்ணு இதுதான் இவருக்கு பித்தா ஆமா பக்தி அதிகமா படுத்தினாலே பித்துதானே தலைக்கேறும் அன்பால ஏற்பட்ட பைத்தியமிப்பு அதில் அறியும் செந்தியே தழுவி நாயக்கியான பராங்குஷ நம்மாழ்வார் நெருப்பை கட்டி கொள்ளுகிறாள் அப்படின்னு சொன்னார் நெருப்பை கட்டினு அறியும் செந்தியே தழுவி அச்சுதன் என்று மெய்வேவாள் ரெண்டும் ஆச்சரியமா நம்பிள்ள ஈட்டிலே அவர்தான் உரையாசிரியர் அந்த சுவாமி எவ்வளோ அழகா ஒரு கற்பனை அந்த இடத்துல சொல்லார் பாருங்கோ நாயக்கிக்கும் நாயகனுக்கும் வாயு புத்தனனை தழுவி இருக்கிறது என்று தெரிவித்தார் வாயு காற்று கடவுள் காற்று கடவுளுடைய பிள்ளையே ராமனும் கட்டினார் காற்று கடவுளுடைய பிள்ளையே ராமனுக்கு பத்னியாக ஆசைப்படுகிற ராமனுடைய கைப்பிடிக்கு ஆசைப்படுகிற பராங்குஷ நாயகி நம்மாழ்வாருங்கிற காதலியும் ஆசைப்பட்டார் காதலனும் காதலியும் எவ்வளவு கருத்து ஒருமித்தவா வருங்க ரொம்ப இன்டிமேட் போல்றது என்னன்னா வாயுனுடைய பிள்ளையத்தான் ரெண்டு பேரும் கட்டிப்பார் யார் ரெண்டு பேர் கட்டினார் ராமன் சீத்தையான் சீத்தேன்னு சொன்னவுடனே தன்னையே கொடுத்து அள்ளி அணைத்துக் கொண்டார் ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பருவங்கோ ஹனுமதா என்று சொல்லுவார்கள் அப்ப வாயுவனுடைய பிள்ளையை ராமன் அணைத்துக் கொண்டார் இப்ப நம்மாழ்வார் நெருப்பு அணைச்சி இருக்கார் நெருப்பு எது தெரியுமோ வாயுனடத்திலிருந்து நெருப்பு உருவாகும் உலகம் படைக்கப்படும் போது ஆகாயத்திலிருந்து வாயு காற்று காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து தண்ணீர் தண்ணீரிலிருந்து பிருத்திவி அதாவது மண்ணு இதுதான் படைக்கப்படுகிற கிரமம் அப்ப வாயுனுடைய பிள்ளை நெருப்பு நெருப்பன் அம்மாழ்வார் தழுவிட்டு அப்ப வாயு புத்திரன் வாயு குமாரன் வாயுக்குமாரனைத்தான் காதலியன் வாயுகுமாரன் ஆஞ்சநேயர் சுவாமி அவரைத்தான் தழுவிக்கொண்டார் அழகா கோத்துட்டார் பத்தீங்களா நமக்கு ஏற்பட்ட விஷயம் என்ன கற்பனை சாஸ்திரம் பாடியிருக்கார் அதுல ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார் ராமனுடைய பாதுகை ராமனுடைய காலணி பாதுகை முன்பக்கம் படுத்து இருக்கு பின்பக்கமும் படுத்திருக்கு ஆனா பாதுகா நடுவுடைய நம்ம எல்லாருடைய சேர்ப்பும் இருக்கும் முன்பக்கம் பருமனா இருக்கும் பின்பக்கம் பருமனா இருக்கும் நடுவுல இழைச்சிருக்கும் ஏன் செருப்புடிகள் பின்னாடி சுமாரா பருத்தும் நடுவுல இழைத்து இருக்கும் எல்லாருக்குமே கால் அப்படித்தானு இருக்கும் மேலும் கால் நடுவுல கொஞ்சம் உயர்ந்திருக்கும் இல்லையோ முன்பக்க பாதம் பதிந்திருக்கும் பின்பக்க பாதம் பதிந்திருக்கும் ஆனா நடுவுல கால் கொஞ்சம் ஒசந்திருக்கும் நாமே செருப்பு மாட்டி கிடைச்சேன் முன்பக்கம் நம்ம தொடர்பு இருக்கும் பின்பக்கம் நன்னா பதியும் தொடர்பு இருக்கும் ஆனா நடுவுல நன்னா பதியாது தொடர்பு குறைவாத்தான் இருக்கும் அந்த விஷயத்த வேதாந்த தேசியன்னு எவ்வளவு ஆச்சரியமா சொல்றாருனா ராமனுடைய திருவடி முன்பக்கம் நன்னா படுத்து பட்டுதா பூரிப்பிலே அவனுடைய காலணி முன்னாடி பருத்திருந்துதான் ராமனுடைய பின்னாடி பின்பக்கத்துல நன்னா பட்டுதா மறுபடியும் பூரிப்பிலே அவன் காலணி நன்னா பருத்து போச்சான் அதனாலதான் ராமனுடைய பாதுகாப்பு முன்னாடியும் பருத்திருக்கு பின்னாடியும் பருத்திருக்கு சுவாமி நடுவுல ஏன் அப்படி வளைஞ்சு சின்னதா இருக்கே ஏன் பாதுகா சிரித்து போச்சுன்னா அந்த இடத்துல ராமனுடைய திருவடி ரொம்ப குறைச்சலா பற்றிக்கொள்ளியோ அவனுடைய திருவடி ஸ்பரிசம் குறைச்சலா போச்சு அதனால அதுக்கு ரொம்ப வருத்தம் வருத்தத்துல இழைச்சுப்படுத்து அதனால பாதுகா நடுவுல இடைச்சுப்படுத்தா நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் இது என்ன பாதுகா நடுவுல அடைச்சிருக்குன்னா காலனி எப்படித்தானே அழைச்சிருக்கும்னா அதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லுறா பாருங்க அப்ப ராமனுடைய தொடர் இருந்தா நன்னா பருத்திருப்போம் அவர் தொடர்பு இல்லாத பொறுத்து எடைச்சு போட போறோம் அதை பாதுகையிலே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சாமர்த்தியம் இந்த கற்பனை திறன் ஆருக்கு இருக்கிறதோ அவன் சிறந்த பண்டிதன் ஆசு கிரந்த வக்தாச்ச ஒரு நூலை கிடுகிடுவென்னு அழகா தெளிவா புரியும்படிக்கு யார் எடுத்து சொல்லுகிறானோ அவன் சிறந்த பண்டிதன் இப்படி பல அடையாளங்களை பண்டிதனுக்காக சொன்னார் இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகன் தான் மிச்சம்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 பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்